அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உபதேசம் பண்ணின திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அமைந்திருக்கிற குரட்பாக்களுடைய பொருளை எல்லாம் நேற்று வரைக்கும் நாம் அறிந்திருக்கிறோம் இன்று இந்த அதிகாரத்தோட சாரத்தை பார்க்கலாம் அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிற இந்த அதிகாரம் திருக்குறளில் பாயிரம் எனப்படும் முதல் பகுதியிலேயே அமைந்திருக்கிறது திருக்குறளில் இது நான்காவது அதிகாரம் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு மூன்றாவது நீத்தார் பெருமை நாலாவது அரண் வலியுறுத்தல் நாம் கடவுள் வாழ்த்த பார்த்ததுக்கு பிறகு இதை பார்த்துருக்கோம் திருவள்ளுவர் அறத்துப்பாலில் இல்லறவியல் துறவறவியல் ஆகியவற்றை தொடங்கிறதுக்கு முன்னால் அறத்தோட பெருமையை ஆற்றலை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்காக இந்த அதிகாரத்தை இயற்றி இருக்கிறார் முதல் குரலில் திருவள்ளுவர் அறத்தினுடைய பயனை சொன்னார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு அறத்தை காட்டிலும் நன்மையை ஆக்கி தருவது வேறு என்ன இருக்கிறது அறமானது சிறப்பு எனப்படும் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது பிறவித் துன்பங்கள்லிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அறமானது வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களையும் கொடுக்கும் அறம் வந்து இவ்வுலக இன்பத்தையும் அவலக இன்பத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இம்மை மறுமை அம்மை அம்மைனா மோக்ஷம் ஆகிய மூன்று இன்பங்களையும் அறம் கொடுக்கக்கூடியது இகலோக சுகம் பரலோக சுகம் மோக் சுகம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த அறம் என்று சொல்லக்கூடிய தர்மம் ரெண்டாவது குரலில் என்ன சொன்னார் அறத்தை கடைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மையையும் கடைபிடிக்காமல் இருப்பதனால ஏற்படுற கெடுதலையும் சொன்னார் அறத்தினூங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு புண்ணிய செயல்களை காட்டிலும் மேலான இன்பத்தை ஆக்கி தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது அந்த புண்ணிய செயல்களை அறியாமையாலையும் கவனக் குறைவாலையும் சோம்பேறித்தனத்தினாலையும் மதிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் மறந்து விடுவதை காட்டிலும் மேலான துன்பத்தை உருவாக்குவது கெடுதல் தருவது வேறு எதுவும் கிடையவே கிடையாதுன்னு சொன்னார் தர்மந்தான் சுகத்தை கொடுக்கும் அதர்மன் துக்கத்தை தான் கொடுக்கும் எனவே கவனமாக இருங்கள் ஏதோ சின்ன சின்ன சுகத்துக்கு இன்பத்துக்கு ஆசைப்பட்டு தவறு செய்து விடாதீர்கள் எத்தனை காலம் தான் தவறுகளுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் செஞ்சுக்கிட்டே தெரியாமல் செய்த தவறுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணலாம் ஆனால் தெரிஞ்சே செய்கிற தவறுக்கெல்லாம் என்ன பிராயஷ்சித்தம் பண்ணுறது முடிவே கிடையாதுன்னு அர்த்தம் இப்படி இந்த ரெண்டாவது குரலில் திருவள்ளுவர் எச்சரிக்கை பண்ணினார் உள்ளத்தில் ஆழமாக அதை பதியறத்துக்காக இப்படி உபதேசம் பண்ணுறார் மூணாவது குரலில் எப்படியெல்லாம் அறம் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறார் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் விடாமல் முயற்சி பண்ணி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து நல்ல காரியங்களை விடாமல் மனசினாலேயும் பேச்சினாலேயும் உடம்பினுடைய உறுப்புகளாலையும் பொருளாலையும் நாம் நன்றாக முழுமையாக செய்ய வேண்டும் விடாமல் பண்ணணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எல்லா கருவிகளாலும் நல்ல காரியத்தை புண்ணிய காரியத்தை படிப்போம் அகர முதலாம் ஆதி பகவன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்